ओम प्रपन्न कृष्णाय पिजाताय तोत्रेत्रण ज्ञान मुद्रा कृष्णयीतामृतदुहे नमत संगरहित रगद्वेशत अफल प्रेपुना कर्म यत्क्य भगवा सात्त्व कर्म राज कर्म तामस कर्म மூன்றாக பிரித்து கர்மத்தை பத்தி சொல்ல போறார் கர்மம்னு சொன்னா இந்த இடத்துல ஆக்ஷன் செயல் வினையாற்றுதல் அப்படின்லாம் அர்த்தம் அதுக்கு நியத்தம் நியத்தம்ங்கிறதுக்கு அர்த்தம் செய்ய வேண்டியதை செய்யறதுன்னு அர்த்தம் நித்திய நைமித்திக கர்மங்கள் மட்டும் அர்த்தம் நித்திய நைமித்திக கர்மங்கள் சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட நித்திய நைமித்திக கர்மங்கள் அது நியத்தம் கர்ம அப்படின்னு அர்த்தம் காமிய கர்மமோ பிராயஷ்சித்த கர்மோ பிரதிஷித்த கர்மமோ கிடையாதுன்னு அர்த்தம் பிரதிசித்த கர்மம் யாருமே பண்ணக்கூடாது பிராயஷ்சித்த கர்மங்களை விட்டுட்டு நித்திய நைமித்திக கர்மங்களை மாத்திரம் செய்யறது சங்கரஹிதம் சங்கரஹிதம்னா செயல்லையோ செயலின் பலன்லையோ பற்று இல்லாம இருக்கிறது தான் சங்கரஹிதம்னு பேரு இந்த இடத்துல செயல்ல கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்போட நான் செய்யறேன் பொறுப்புணர்ச்சியோட செய்யறது பற்றுணர்ச்சியோட செய்யாமல் பொறுப்புணர்ச்சியோட செய்யறது அதுதான் சங்கரகிதம்னு அர்த்தம் அராகத்வேஷதம் விருப்பு வெறுப்பு இல்லாம செய்யறது ராகத்வேஷதா கிருத்தம்னா விருப்பு வெறுப்போட செய்யறது அ ராகத்வேஷதம் அப்படின்னா அராக அத்வேஷத கிருதம் ராகம் இல்லாம துவேஷம் இல்லாம செய்யறது சாஸ்திரத்துல சொல்லிருக்கு இதே கீதா சாஸ்திரத்துல நாம பார்த்திருக்கோமே பதினாறாவது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல சொன்னார் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம்தே காரிய காரிய வியவஸ்தா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கருத்து அர்ஜுனா சாஸ்திரம்தான் பிரமாணம் செய்ய வேண்டிய விஷயத்திலையும் செய்யக்கூடாத விஷயத்திலையும் அறிவு கொடுக்கிறது சாஸ்திரம்தான் ஆகினால சாஸ்திரத்தை அறிந்து நீ எப்படி செயல் புரியணும்னு தெரிஞ்சு செயல் புரியணும்னு சொன்னார் ஆகவே விருப்பு வெறுப்பு இல்லாம பொறுப்புணர்ச்சியோட செய்ய வேண்டிய நித்திய நைமித்திக கர்மங்களை செய்யறது அது மாத்திரமில்ல அபல பிரேப் சுனா கர்ம நித்திய நைமித்திக கர்மங்களுக்கும் சித்தசுத்தியை கொடுக்கக்கூடிய பலன் பிரயோஜனம் இருக்கு ஆனா அந்த பலன் சீக்கிரமே வரணும்னு நினைக்காமல் எப்ப வர்றதோ வரட்டும் நாம் பொறுப்புணர்ச்சியோட கடமையை மாத்திரம் செய்வேன் அப்படின்னு அந்த ஈஸ்வர்ப்பண புத்தியோட செய்யக்கூடியது ேப்சு அப்படின்னு சொன்னா பலனை விரும்புறது இச்சு இங்க வந்து பலம் ந இச்சு அபலப்பிரேப்சு ஆக பலனை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் எத்து கர்ம கிரியது யாதொரு கர்மமானது செய்யப்படுகிறதோ தத்து கர்ம அந்த கர்மமானது சாத்திகம் சாத்திகம் என்று பெரியோர்களால் உச்சியதே சொல்லப்படுகிறது இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஏற்கனவே பலமுறை நம்ம பார்த்திருக்கோம் இரண்டாவது அத்தியாயத்திலிருந்தே கர்ம நேவாதிகாரஸ்திலிருந்தே தொடங்கி இருக்கிறது சுகதுக்கே சமய கிருத்வா முப்பத்தெட்டாவது ஸ்லோகம் இரண்டாவது அத்தியாயத்திலேயே லாபா லாப ஜயா ஜெய் தத்தோ யுத்தா யுஜ்யஸ்வ நைவம் பாபம் அபாப்யசி ஆரம்பிச்சு பலமுறை இந்த கர்ம விஷயம் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பகவான் பூர்த்தி பண்றதுக்காக திரும்பவும் இதை சொல்லுகிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அபல பிரேப் சுன கர்மிக எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக